ஜிபமாலை மாதாவின் வணக்க மாதம் ஒன்பதாம் நாள் அருள் நிறைந்த பெற்ற ஆலன்ரோஜ் கண்ட பற்பல காட்சிகளிலிருந்து இரண்டொரு காரியம் அழுத்தி கூறுகிறார் இந்த மந்திரத்தை அசம்பந்தத்தினால் ஆவது அசட்டையினால் ஆவது வெறுப்பினால் ஆவது சொல்லாதவர்கள் சீக்கிரம் இறந்து நித்தி ஆக்கினைக்கு என்று நினைக்க இடம் உண்டு சம்மனசின் மங்களம் அல்லவா உலகை காப்பாற்றியது இந்த மங்களத்தின் மேல் பிரியமுள்ளவர்கள் ஈடேற்றத்திற்கு முன் நியமனம் செய்யப்பட்டவர்கள் என கருதலாம் நமது ஆண்டவளை நேசித்து அவளுக்கு சேவை செய்யும் கிருபையை ஆண்டவரிடமிருந்து பெற்றவர்கள் மோட்ச சேரும் மட்டும் அவ்வணக்கத்தை தொடர்ந்து செலுத்துவார்கள் ஆக லூயிஸ் மான்போர்ட் சொல்கிறார் அருளறிந்த மரியாயே ஐம்பத்தி மணியோ நூற்றி மணியோ ஜெவமாலை சொல்கிறவர்கள் பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிறவர்கள் என்று சொல்வேன் பெரும் காட்சி வரம்பெற்றவர்களில் முதலாய் சிலர் பேயால் ஏமாந்து போனார்கள் நான் காரணத்தை தேடியபோது அவர்கள் அருளறிந்த மரியே என்பதையும் ஜெவமாலையையும் அலட்சியம் செய்தார்கள் முன் நியமகம் செய்யப்பட்டவர்களுக்கு மோட்சம் பெரும் கிருபை அருளறிந்த மறியே என்னும் மந்திரத்தை சொல்லத் தூண்டுவதாம் அது கூறிய அனல் அம்புக்கு சமானம் அதை தாங்களே உபயோகித்து அதை பற்றி போதிக்கும் குருக்கள் கற்பாறையைப் போல கடினமான உள்ளத்தையும் ஊடுருவி பாய்ந்து இழக்க வல்லவர்கள் ஆவார்கள் அருளறிந்த மரியாயே வாழ்க நீதி சூரியனது கதிர்களில் கொதித்தெழுந்தவளே வாழி மோட்ச பாதையை விட்டு விலகிவிட்டாயே ஆகில் இவ்வுலக வாழ்வின் யாத்திரையில் நம் ஆத்மமாகிய கப்பல் அலைமோதி நிற்குமே ஆகில் சமுத்திரத்தின் நட்சத்திரமாகிய மரியை அழை அவர் நித்திய ஜீவியத்தின் துறைமுகம் கொண்டு போய் உன்னை சேர்ப்பார் துன்பக் கடலில் மிதக்கிறாயா அத்துன்பக்கடலை மோட்சத்தின் மெய்யான ஆனந்த கடலாக மாற்றுகிறவர் அவர் மரி என்று அழை உன் தீய துன்பத்தை மதுரமான இன்பமாக மாற்றுவார் அருள் நிலையை இழந்துவிட்டாயா கன்னி தாய்க்கு கர்த்தர் அழித்து நிரப்பிய பற்பல கிருபைகளை புகழ்ந்தேத்து அருளாலும் பரிசுத்தாவின் கொடைகளாலும் நிறைந்தவர் மறி அருட்கொடைகளில் சிறிதளவு உனக்களிப்பார் கர்த்தர் உம்முடனை கடவுளுடைய உதவியை இழந்து தவிக்கிறாயா மாமரியை அண்டி வந்து சொல் ஆண்டவளை கர்த்தர் உம்முடனை அர்ச்சி சிஸ்டவர்களுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த ஐக்கியத்தை விட உமக்கும் அவருக்கும் மிகுந்த நெருங்கிய ஐக்கியம் நீங்கள் இருவரும் ஒன்று அவர் உம் மகன் அவர் உம் சதை அவருடைய உத்தம சாயல் நீரானபடியாலும் நீர் அவருடைய அன்னை ஆனபடியாலும் ஆண்டவரோடு உமக்கு நெருங்கிய ஐக்கியம் நீர் திருத்துவத்தின் திரு ஆலயம் தம திருத்துவத்தின் மூன்று ஆட்களும் இருக்கிறார்கள் இதை கேட்டவுடனே நேசத்தாய் உன்னை அழைத்து சென்று ஆண்டவரின் பட்சமுள்ள பாதுகாவலில் வைப்பார் பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய பரிசுத்தனத்தாலும் பிள்ளை பேச்சாலும் எல்லா பெண்களுக்கு மேல் உயர்ந்தவர் எல்லா ஜாதி ஜனங்களுக்கு மேல் உயர்ந்தவர் இறைவனுடைய சாபத்தை நீர் ஆசிராக மாற்றிவிட்டீர் என்னையும் ஆசிர்வதிப்பீர் அம்மா உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே வரப்பிரசாத அன்னத்தின் மேலும் ஜிவி அப்பத்தின் மேலும் உனக்கு பசியா மோட்சத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவி அப்பத்தை உதரத்தில் தாங்கியவரை அண்டி வந்து சொல் உமது கன்னிமைக்கு யாதொரு அற்ப பழுதின்றி கருத்தறித்து யாதொரு நோவின்றி தாங்கி சென்று யாதொரு வாதனையின்றி பெற்றெடுத்தவர் உமது உதரத்தின் கனியானவர் அர்ச்சிக்கப்பட்டவரே நாங்கள் பாவ அடிமைத்தனத்தில் இருந்தபோது வருந்தியை உலகை ரட்சித்த உலகத்தை அதன் நோய் நின்று குணமாக்கியவர் மரித்தோரை உயிர்ப்பித்தவர் அகதிகளை வீடு அழைத்து வந்தவர் பாவிகளுக்கு வரப்பிரசாத வாழ்வை வழங்கியவர் நித்திய ஆக்கினை நின்று மனிதர்களை அர்ச்சிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே உடலிலும் உள்ளத்திலும் பரிசுத்தமானவரே சர்வேசரனுடைய சேவையில் நிகழற்ற தனமாய் பிரமாண யுக்கத்தால் சொந்தமானவரே மேலான பதவியை வகித்ததால் பரிசுத்தமானவரே மேலான அர்ச்சிப்பை கடவுள் உமக்கு தந்தார் சர்வேசரனுடைய மாதாவே எங்களுடைய மாதாவே எங்களது பரிபாலியே மனு பேசுகிறவரே இறைவனுடைய வரப்பிரசாதங்களின் பொக்கிஷ தாரிணியே உம் பிரியம்போல் அப்பொக்கிசத்தை வழங்குகிறவரே எங்கள் பாவங்களுக்கு சீக்கிரம் மன்னிப்பை பெற்றுத்தந்து மாட்சிமை தங்கிய கடவுளோடு உறவாடும் வாக்கியத்தையும் கொண்டு வருவீர் பாவிகளாகி எங்களுக்காக அம்மா ஏழைகளுக்கு எப்போதும் நீர் இறங்குபவர் நீர் பாவிகளை ஒரு நாளும் அவமதிப்பதும் இல்லை அவர்களை தள்ளிவிடுவதும் இல்லை பாவிகள் இல்லாவிடில் நீர் ஒரு நாளும் இரட்சகரின் தாயாகியிருக்க மாட்டீரோ எங்களுக்காக வேண்டிக் ப்பொழுதும் துன்பத்தாலும் வருங்கால பயத்தாலும் நிறைந்திருக்கும் இக்குறுகிய வாழ்நாளில் நரக பேய்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாய் எங்கள் மேல் சாடி வரும் இந்நாளில் சோதனைகள் அலை மோதும் இப்பொழுது மனித ரூபத்திலோ தினத்தால் புத்தகங்கள் தொலைக்காட்சி கணினி திரை வாயிலாலோ என்ற போர்வையிலோ மறைந்துள்ள பலசாலிகளான பகைவர்கள் பலர் எங்கள் மேல் பாய காத்திருக்கும் இப்பொழுது எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் எங்கள் பலம் எல்லாம் தளர்ந்து போய் உள்ளம் ஒடுங்கி எங்கள் ஆத்மும் சரீரமும் பயத்தாலும் வலியாலும் நயந்திருக்கும் வேலை அபயங்கரமான வேளையில் எங்களுக்காக வேண்டிக் எங்களை தம் வலையில் தள்ளி படுகுழிக்கு கொண்டு தங்கள் சத்துவம் எல்லாவற்றையும் கூட்டி பே தாக்கும் மரண நேரத்தில் நரகமோ மோட்சமோ என்ற நிலையை நித்தியத்திற்கும் தீர்மானிக்கும் அச்சமயம் இரக்கத்தின் சுந்தரமாதாவே ஏழை மக்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் பாவிகளின் அடைக்கலமும் மனு பேசுகிறவளுமானவரே மரண நேரத்தில் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லி எங்களை பயமுறுத்தும் பேய்களை அந்நேரத்தில் எங்களை விட்டு தூர துரத்தியேறலும் சாவின் நிழலிலும் அந்தகாரத்திலும் பதிந்த எங்கள் பாதையை பிரகாசத்தால் துலக்கி உம் திருமகனின் நீதிஸ்தலம் முன் எங்களை அழைத்து செல்லும் அத்தோடு நில்லாமல் அவ்விடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசும் எங்கள் பாவங்களை மன்னிக்கவும் நித்திய மகிமையின் வாசஸ்தலத்தில் புனிதர்கள் மத்தியில் எங்களை அமரச் செய்யவும் உமது திருமகனை மன்றாடும் என் நேச தாயே ஆமேன் ராக்கினியே அன்பின் வடிவே அமலோற்பவநாயகியே உத்தரிக்கிறஸ்தலத்தில் இருக்கும் எளிய ஆத்துமங்களைக் கரைசேர்க்க விரைந்துவாரும் அவர்களுக்காகவேண்டிக் கொள்ளச் சொன்னீரே இரக்கமுள்ள மகனின் மதுரமான அன்னையே அவர்கள் செலுத்த வேண்டிய கடனை அவதியின் காலத்தை குறை எங்கள் சிறிய பரித்தியாகங்களை பராக்கு நிறைந்த ஜபங்களை அற்ப பரிகார முயற்சிகளை தயவு ஏற்றுக்கொள்ளும் திருச்சபையின் குறைக்க முடியாத குறையாத நிதியிலிருந்து அவர்கள் செலுத்த வேண்டிய பரிகாரத்தை தீர்த்தருளும் எங்கள் எளிய மஞ்சாட்டை கேட்டு தேவநீதியின் கடுமையை குறைத்து உத்தரிக்கிறஸ்தலவாசிகள் சீக்கிரம் மோட்சம் சேர கிருபை செய்யும் ஜெபமாலைய ராக்கியினையே ஆமேன் சரிதை முத்திப்பேறு பெற்ற அருளப்பரின் தோமாஸ் அடிக்கடி ஜெபமாலையை பற்றி அருமையான பிரசங்கங்கள் செய்வார் ஆத்துமங்களுக்கு அவர் செய்து வந்த நன்மையை கண்டு சகியாத பேய்கள் அவரை அதிகம் அலட்டி வந்தன அதை தாங்க முடியாமல் வியாதியாய் விழுந்து நெடுநாள் நோய்வாயில் இருந்தார் வைத்தியர்கள் அவர் மாட்டார் என்று சொல்லிவிட்டார்கள் பேயும் பயங்கரமான ரூபத்தில் அவருக்கு தோன்றியது கட்டிலண்டை தேவதாயின் படம் ஒன்று இருந்தது அதை உற்று நோக்கினார் மதுரமான அன்னையே எனக்கு உதவியாக வாரும் என்னை இரட்சியும் என அலரினார். இவிதம் தேவதாயை உதவிக்கு அழைத்தவுடனே படத்துக்கு உயிர் வந்தது போல் இருந்தது. தேவதாய் தம் கரத்தை நீட்டி அவருடைய கையை பிடித்து சொல்வார் என் மகனை தோமாஸ் அஞ்சாதே இதோ நான் இங்கிருக்கிறேன் உன்னை காப்பாற்றுவேன் எழுந்திரு வழக்கம்போல் ஜவமாலை பக்தியை பற்றி போதி உன் பகைவர்களிடம் உன்னை காப்பாற்றுவேன் என உனக்கு வாக்களிக்கிறேன் நமது ஆண்டவள் இதை சொன்னவுடனே பேய் பறந்து போய்விட்டது அந்நேரமே முழு சுகத்துடன் தோமாஸ் எழுந்தார் கண்களிலிருந்து நீர்வடிய நம் நல்ல தாய்க்கு நன்றி செலுத்தினார் வழக்கம்போல் ஜெபமாலை பக்தியை பரப்பும் அப்போஸ்தரத்துவத்தில் முனைந்து என்றார் ஜெவமாலையை பக்தியாய் பிரமாணிக்கமாய் சொல்லி வருவோமாக